ணேய மேவிரே மாஜரா பரீட்சியலோக்கிணேஸம் சூவிச்சேத் சவிப்போத் உபனிஷத்தினுடைய இந்த உபனிஷத்தினுடைய ஒரு முக்கியமான மந்திரத்தை நாம் விசாரம் செய்து கொண்டிருக்கிறோம் உபனிஷத் அபராவித்யாவில் இருந்து பராவித்யாவுக்கு ஒருவன் மாறுகின்ற நிலையை பற்றி இந்த மந்திரம் உபதேசம் பண்ணியிருக்கிறது பிராமணன் கர்ம பலனையெல்லாம் விசாரம் செய்து பார்த்து அதனுடைய தோஷத்தை புரிந்து கொள்கிறான் தன்னுடைய வாழ் தான் விரும்புகின்ற விஷயங்கள் எல்லாம் தோஷத்தை உடையதாக இருக்கிறது குறைபாடு உடையதாகவே இருக்கிறது தான் விரும்புகின்ற பாதுகாப்பு பொருள் தான் விரும்புகின்ற லௌக்கிக விஷய சுகங்கள் எல்லாமே குறைபாடுடையதை குறைபாடாக இருப்பதை புரிந்து கொள்கிறான் குறைகள் இல்லாத ஆனந்தத்தை அவன் விரும்புகிறான் ஆக துக்கரகித்த பரிபூர்ண ஆத்தியந்த திருப்திகர சுதந்திர ஆனந்தத்தை விரும்புகிறான் உபநிஷத் அதை சொல்லுகிறது வேதம் அபராவித்யா முழுவதும் சாத்திய சாதனங்களை சொல்லுகிறது ஏழா ஏராளமான சாத்தியங்களையும் ஏராளமான சாதனங்களையும் உப உபதேசிக்கிறது அது முழுக்க அபராவித்யா என்ன வித்யா தர்ம வித்யா அர்த்தகாம பிரதான வித்யா அர்த்தக்க அர்த்தகாம பிரதான தர்ம வித்யா ஆனால் அதுக்கு ஒரு சக்தி இருக்கிறது நமக்கு தெரியும் நிஷ்காமா பண்ணினாலும் பிரயோஜனம் ஆனால் இந்த காண்டெக்ட்டை அப்படி சொல்லலை நாம ஆனால் பராவித்யா என்ன பண்ணுகிறது ஒரே லட்சியந்தான் அந்த லட்சியமோ அது சாத்திய ரூபமாக இல்லை அது சித்த ரூபமாக இருக்கிறது ஆக இந்த தோஷ ரகித நிர்துஷ்ட சுகம் பாஷையில் சொல்லணும்னா நிர்துஷ்ட ஆனந்தம் அது என்னது சதுஷ்ட சுகம் சதுஷ்ட சுகம்னா என்ன அர்த்தம் துன்பம் கலந்த திருப்திகர திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன் பதிய பதியத்துக்காக வேண்டும் அந்த சுகம் இருக்காங்கிற கேள்விக்கு வேதம் சொல்லுகிறது அந்த சுகம் இருக்கிறது அது எதிலிருந்து அந்த சுகம் வரும்னா அதற்கு பேர் பிரம்மன்னு சொல்லுங்கள் ஆக நிர்துஷ்ட சுகம் பிரம்மனிடத்தில் இருக்கிறது நிர்துஷ்ட சுகம் பிரே இருக்கிறது அப்படின்னு கேட்டா அந்த பிரம்மே நீ அந்த சுகத்தை நீ அடைய முடியாது அந்த சுகமாக நீ ஆகவும் முடியாது அந்த சுகத்தை நீ அறிய முடியாது அந்த சுகத்தை நீ அனுபவிக்க முடியாது ஏனென்றால் அந்த சுகமே நீ சுகமே நீ சொன்னாலும் அந்த பிரம்மமே நீ சொன்னாலும் ஒன்றுதான் அது ஆத்மரூபமாகவே இருக்கிறது அந்த அகிருத்த பிரம்ம ஆனந்தம் ஆத்மரூபமாகவே இருக்கிறது அப்போ ஆத்ம இது வந்து உபநிஷத்தினுடைய உபதேசம் அபிப்பிராயம் ஆனால் என்னுடைய அபிப்பிராயம் என்ன நான் அழிவுக்குட்பட்டவன் நான் வரையறைக்குட்பட்டவன் ஒரு இடத்திலே இருப்பவன் அந்த எண்ணம் இருக்கா இல்லையா நமக்கு நான் ஒரு இடத்திலே இருப்பவன் ஒரு வடிவமாக இருப்பவன் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறது வியாதிகளுக்கு உட்பட்டவன் இளமை முதுமை என்கின்ற பருவங்களுக்கு உட்பட்டவன் அப்படிப்பட்ட எண்ணம் இருக்குது எனக்கு எனக்கு அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எனக்கு இளமை இருந்தது நடுவயது வந்திருக்கிறது முதுமை வரப்போகிறது அப்படிங்கிற எண்ணமெல்லாம் எனக்கு இருக்குது உபநிஷத்து என்ன சொல்லுகிறது நீ இளமையிலும் இருந்ததில்லை முதுமையும் உனக்கு கிடையாது உனக்கு வியாதி கிடையாது ஏன்னா உனக்கு சரீரமே கிடையாது என் அபிப்பிராயம் என்னிட் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றோம் நல்ல அனுபவம் என்னன்னு கேட்டா ரூபமா நான் இருக்கேன் உபனிஷத்து எங்கும் நிறைந்தவன் அவிநாசித்து தத் ஏன சர்வம் இது தத்தம் வினாசம்யச ந கஷ்ட கருத்து மருகதி உபநிஷத்து உபதேசம் எல்லாம் என்னுடைய அபிப்பிராயம் அனுபவத்துக்கு விரோதமா இருக்கு ஆனால் உபனிஷத்து தான் எனக்கு வந்து கதி நான் உபனிஷத்தை சார்ந்திருக்கேன் உபனிஷத்தில் சொல்லி இருக்க விஷயம் உபனிஷத்தில் எனக்கு ஸ்ரத்த ஆனால் எனக்கு புரியலை எனக்கு புரியலை அப்போ உபநிஷத்தினுடைய கருத்தை என்னால் மறுக்கவும் முடியலை என்னால் புரிஞ்சுக்கவும் முடியலை உபனிஷத்தை நான் ஏன் அது போய் பேசாது சத்தியத்தை தான் சொல்லும் ஏன் அனுபவம் என்ன பண்ணுகிறது என் அனுபவம் எவ்வளவு தூரத்துக்கு உண்மைன்னு எனக்கே இப்போ சந்தேகம் வந்து அம அபிப் என்னுடைய அபிப்பிராயம் உபனிஷத்தினுடைய அபிப்பிராயத்துக்கு வித்தியாசமாக இருக்கு உபனிஷத் என்ன சொல்லுகிறது நீ பிரம்மனா அதாவது நீ பிரம்மனை அடைய முடியாது பிரம்மனாக ஆக முடியாது பிரம்மனை அறிய முடியாது பிரம்மத்தை அனுபவிக்க முடியாது அதுவாகவே நீ இருக்கிறாய் அப்போ எனக்கு வந்து எனக்கு மனசில் ஒரு ஒரு விற்பி ஏற்படுது இந்த மாதிரி இது ஒரு குழப்பம் வந்தாச்சு அப்போ என்ன பண்ண வேண்டியிருக்கு எனக்கு நாம் விசாரம் பண்ண வேண்டியிருக்கு நம்ம இதை சொன்னோம் சாஸ்திரந்தான் நமக்கு பிரமாணம் என்னன்னா இப்போ உபனிஷத்து என்ன சொல்லியிருக்கிறது நீ தான் அதுங்கிறது அதை எதாவது பாஸ்ட் டென்ஸில் போட்டிருந்தால் பரவாயில்ல ஃப்யூச்சர் டென்ஸில் போட்டிருந்த நீ அதுவாக இருந்த நீ இப்போ இதுவாக ஆயிட்ட திரும்ப அதுவாக ஆகணும் நீ அது ஆக ஆய்த்தான் ஆகணும் யூ ஷுட் பி யு வில் பி அப்படி நீ நிச்சயமாக நீ பிரம்மனாக ஆகத்தான் வேணும் நீ பிரம்மனாக ஆவாய் அப்படி சொல்லலை நீ பிரம்மனாகத்தான் இருக்கிறாய் தத்துவம் அசின்னு வர்த்தமான காலத்தில் நிகழ்காலத்தில் சொல்லுகிறது அப்ப என்ன பண்ண வேண்டியிருக்கு எனக்குன்னா நான் என்னை விச்சாரம் பண்ண வேண்டி இருக்கிறது ஆத்ம விசாரம் பண்ண வேண்டி இருக்கு இதெல்லாம் நேற்றுக்கு சொன்னது தான் திரும்ப திரும்ப அதே தீற்றை உங்களுக்கு நான் சொல்றது ரொம்ப அரைச்சமாவே அரைக்கிற மாதிரி தோணும் இது எத்தனை தடவை அரைச்சாலும் நல்லது தான் இன்னும் நல்ல நைஸ் ஆகும் இல்லையா அரைக்கரைக்க இன்னும் நைஸ் ஆகும் அப்புறம் முழுங்கிறது சுலபமாயி இதில் அரைக்காமே முழுங்கிறது நம்ம எல்லாம் நம்ம அப்பக்கப்பக்குன்னு போட்டுக்கிறோம் வாயில் வச்சிக்கிண்டு வாயை மூடிண்டு இதெல்லாம் அது ஒரு கல்ச்சர் இருக்குது நம்ம அப்படிலாம் சாப்பிட்றதே இல்லையே வெளிநாட்டுக்காரங்களாம் சாப்பிட்றதே சாப்பிட்றதே வாயை மூடிக்கிறாங்க நம்மெலாம் அப்படி இல்லை எல்லாம் இல்லையா ஃபாரின் கண்ட்ரீஸில் எங்கேயோ பார்த்துருக்கீங்களோ அது அவங்களுக்கு பார்ன் in இன்பார் நேச்சர் நமக்கு அந்த கல்ச்சர் இல்லை நம்மெல்லாம் சாப்பிட்றத பத்து பத்து பேர் கேட்கும் அவ ச சா போட்டு வாயை மூடின்னு சாப்பிட்டு பார்த்தா தெரியும் சாப்பிட்ற போது உள்ளுக்குள்ளே அந்த சலைவாயெல்லாம் வந்து மெதுவாக மென்று சாப்பிட்டா அதிகமாகவும் சாப்பிட மாட்டோம் அப்படி சாப்பிட்றது ரொம்ப ஆரோக்கியமும் கூட ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அவசர அவசரமாக பத்தே நிமிஷத்தில் இல்லாட்டி அவன் பக்கத்தில் இருக்கணும் ஒரு மாதிரி பார்ப்பான் என்ன இப்படி மெதுவாக சாப்பிட்ற சாஸ்திரத்துலேயே சொல்லியிருக்கு இல்லையா தீர்கானம் தாமச போஜனம்னா நல்லா மெதுவாக குழி மெதுவாக சாப்பிடும் குளிக்கிற போது அவசர அவசரமாக குளிக்காதே உடம்ப ஒழுங்காக தேய்ச்சு நல்லா குழி மந்திரங்கள் எல்லாம் சொல்லிட்டு சமத்தா மெதுவாக குழி ரிலாக்ஸ்டாக ஸ்நானம் பண்ணு ரிலாக்ஸ்டாக சாப்பிடு எங்கள் இந்த டென்ஷன் லைஃப்பில் ரிலாக்ஸ்டாக சாப்பிட்றது ரிலாக்ஸ்டாக பண்ண ரிலாக்ஸாக கற்ற அவசர அவசரமாக குளித்து அவசர அவசரமாக சந்தியாவதம் பண்ணி அவசர அவசரமாக போட்டு அவ போட்டுட்டு சாப்பிட்டுட்டே நடந்துகிட்டே ஷூவை போட்டுட்டே அப்படி ஆஃபீஸுக்கு வண்டி போயின்னு இருக்காங்க இல்லையா கடைசியில் என்னென்னா ஃப்யூச்சர் ரிலாக்ஸேஷனுக்கு இப்போ ரொம்ப எஃபர்ட் எடுத்துட்டுருக்காரு பின்னால் அவர் ரொம்ப ரிலாக்ஸ் பண்ண போகிறாராம் பின்னால் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக இப்போ ரொம்ப ஸ்பீடாக வேலை பார்க்குறாராம் அப்புறம் எப்படி அது அப்போ ஸ்பீடாக வேலை பார்த்து பழகிவிட்டால் எப்படி ரிலாக்ஸ் பண்ணுறது அதுக்கு பேசாமல் ஆரம்ப அதுதான் நிறைய பேர் பண்ணுறேங்கிற சில பேர் அதுக்கு தான் நாங்கள் பண்ணுறது இல்லை அதுதான் நீங்கள் வந்து அனாவசியமாக உழைக்கணும் விவேகானந்தர் சொன்னார் எழு விழி உழை என்னையாது வேண்டாம் இருக்கட்டும் அரைச்சமாவையே அரைக்கிறதுங்கிற கதையிலேருந்து இப்படி போயிருக்கேன் அதனால் ஆத்ம விசாரம் பண்ணணுமு சொன்னால் ஆத்மவிச்சாரம் பண்ணுறதுக்கு என்ன பண்ண நான் ஆத்மவிச்சாரம் எப்படி பண்ணுறது நான் பிரம்மன் அப்படிங்கிற விசாரத்தை நான் எப்படி பண்ணுறது அதுக்கு நம்ம நேற்றுக்கு பார்த்தோம் என் முகத்தை ஏன் கண்ணாலேயே நான் பார்க்க முடியாது அதுக்கு எனக்கு கண்ணாடி அவசியம் தேவை கண்ணாடியை பார்க்குற போது கண்ணாடியில் எம் முகத்தை தான் பார்க்குறேன் அதே மாதிரி ஆத்ம விசாரங்கிறது வேறு ஒன்றும் இல்லை சாஸ்திர விசாரம் இப்போ சாஸ்திர விசாரம் பண்ணால் சாஸ்திர ஜானந்தானே கிடைக்கும் ஆத்மஜானம் கிடைக்குமானா சாஸ்திரம் வந்து தர்ப்பணம் கண்ணாடி சாஸ்திர ஜானம் ஏவ ஆத்ம ஜானம் ஆத்ம ஜானம் என்பது சாஸ்திர ஜானம் ஆத்ம ஜானமே ஆகும் சாஸ்திரத்தில் எதை பற்றி தெரிஞ்சுக்கிறோம் ஆத்மாவை பற்றி தெரிஞ்சுக்கிறோம் என்னை பற்றி தான் நான் சாஸ்திரத்தில் தெரிஞ்சுக்கிறேன் வேறு எதை பற்றி நான் தெரிஞ்சுக்கிறது இல்லை கண்ணாடியில் என்னத்தான் நான் பார்க்குறேன் அதே மாதிரி சாஸ்திரத்தில் என்னத்தான் நான் தெரிஞ்சுக்கிறேன் சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா சாஸ்திரம் வந்து வெளியில் இருக்குது உள்ளே இருக்கிற ஆத்மாவை வெளியில் இருக்கிற சாஸ்திரம் எப்படி சொல்லி கொடுக்கும்னா அப்படிலாம் நமக்கு விபரீதமான எண்ணம் இருக்குது அப்படி இல்லை இந்த முகத்தை காட்டுறதுக்கு ஸ்தூல முகத்தை காட்டுறதுக்கு ஸ்தூல தர்ப்பணம் மாதிரி சூக்ம ஆத்மாவை காட்டுறதுக்கு சூக்ம சாஸ்திரம்தான் பிரமாணம் அதிலிருந்து தான் தெரிஞ்சுக்க முடியும் வேறு வழி நான்பந்தா வித்தியத்தேய நாய நான் தியானம் பண்ணியோ என்ன உபாயம் பண்ணினாலும் சரி நிறைய பேர் இது இந்த ஏரியாதான் ரொம்ப பிரச்சனையே நிறைய பேரால் அது முடிய மாட்டேங்குது இந்த ஏரியாவில் தான் எல்லாேருக்கும் தகராறு சாஸ்திரத்தை வெளியில் இருக்க அது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை சாஸ்திரம் போராது நம்ம சாதனை பண்ணணும் பண்ணணும் சொல்லி சொல்லி சொல்லி நம்ம மனசில் ஒரு தப்பான சம்ஸ்காரத்தை அமைப்புகளே ஏற்படுத்தி விடுறது ஆகையினால என்ன நமக்கு அது ஸ்ட்ராங்காகிடும் நம்ம ஏதோ ஒரு முமுட்சுத்துவத்தோடு படிக்கிறதுனால அந்த விற்பி நமக்கு ரொம்ப பலமாகி விடுகிறது அது எப்போ பார்த்தாலும் ஒரு எதிர்பார்ப்பையே வைத்து கொண்டிருக்கு எதிர்பார்ப்பு இருக்கிறத புரிஞ்சுக்கிறதுங்க இல்லாமல் ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது இது உதாரணம் சொன்னால் நல்லா புரியும் அதாவது இப்போ நம்ம வந்து அமர்நாதத்தை பற்றி ஒருத்தட்ட சொல்கிறோம் அவர் பார்க்கவே இல்லை அமர்நாத்த பற்றி சொல்கிறோம் ஒருத்தட்ட சொல்கிறோம் பேப்பரில் ஃபோட்டோவிலலாம் பார்க்கலேன்னு வச்சுப்போம் அப்படின்னு நம்ம ஒரு கற்பனை பண்ணிடுவோம் ஃபோட்டோவில் பார்க்கல டிவியில் பார்க்கல எங்கேயுமே பார்க்கல ஒருத்தட்ட நான் சொல்கிறேன் அமர்நாத்த பற்றி சொல்கிறேன் இல்லாட்டி கைலாசத்தை பற்றி சொல்கிறேன் இல்லாட்டி ஏதோ ஒரு தஞ்சாவூரில் ஒரு விசேஷமான கோயிலை பற்றி பேசுகிறேன் நான் பேசுகிற போதே உங்களுக்கு என்ன ஏற்படும் எண்ணம் நம்ம ஒரு பொருளை ஒரு ஊரை பற்றி சொல்கிற போது ஒரு கோயிலை பற்றி சொல்கிற போது நமக்குன்னு சில கற்பனை பண்ணுற ஒரு தன்மை இருக்கா இல்லையா நான் ஒரு இடத்த பற்றி சொல்கிறேன் ஒரு அங்கே வந்து ஹிமயமலையில் தேவப்பிரயாகிலேருந்து ருத்ரப்பிரயாகை போகிற பாதையில் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டருக்கு அப்புறம் அந்த நதியிலேருந்து கங்கா நதியிலிருந்து இப்படி ஒரு கிராஸ் பண்ணினா அங்கே ஒரு குகை இருக்குது அங்கே ஒரு குகையில் ஒரு மகாத்மா இருக்கார் அந்த மகாத்மா எப்பவும் தியானத்துலேயே இருப்பார் என்னவோ சொல்லி வைக்கிறேன் அப்படி சொன்ன உடனே நீங்கள் மனசில் உங்களுக்கு ஒரு கற்பனை ஓடுறது அப்போ கங்கை எப்படி இருக்கும் மலை எப்படி இருக்கும் கங்கை எப்படி இருக்கும் அங்கே வந்து குகை எப்படி இருக்கும் அந்த மகாத்மா எப்படி இருப்பார் ஜடை வச்சிருப்பாரா மொட்டை அடிச்சிருப்பாரா எப்படி இருப்பார் இப்படி எல்லாம் மனசு அதுக்கு என்ன பேர் ப்ரொஜெக்ஷன் கிராங்க அது வந்து அதுவாக ஆப்ஜெக்டிவே பண்ணிகிட்டே இருக்குது ப்ரொஜெக்ஷன் சொல்ல ஆப்ஜெக்டிவே பண்ணுறது அது கற்பனை பண்ணிகிட்டே இருக்கு அப்போ உங்களுக்கு அதை போய் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அது மனசில் என்ன என்ன சொன்னாலும் நம்முடைய சம்ஸ்காரம் என்னென்னா அதை புறப்பொருளாக நினைப்பதுவே நமது பழக்கமாகவே இருக்கிறது இதுவோ அது நீயாக இருக்கிறாய உடனே நமக்கு மனசில் பழக்கமாக இருக்கா அதே மாதிரி அதை ஆப்ஜெக்டிஃபை பண்ணுறதுக்கே மனசு தோணும் ஆத்மாவை நீ ஆப்ஜெக்டிஃபை பண்ணணும் அதனால் கண்ணை மூடின்னு எப்படி கிளாஸில் உட்காந்துருக்கிற கண்ணை மூட ஆரம்பிச்சிடும் நம்ம மூடி அது யோசிச்சுக்கிட்டே இருப்போம் அதை ஆப்ஜெக்டிவை பண்ண ஆரம்பிச்சுடுவோம் நம்ம இந்த ஆப்ஜெக்டிவை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருப்போம் ஆனால் இது என்னென்னா என்ன சொல்கிறது அதை யார் ஆப்ஜெக்டிஃபை பண்ணணும்னு நினைக்கிறானோ அவனே அது அவனை ஒரு நாளும் நிறைய சொல்லியிருக்கேன் நான் நம்ம கண்ணாலேயே நம்ம கண்ணை பார்க்க முடியாது அது மாதிரி நாம் நம்மை பார்க்க முடியாது பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை லக்ஷணம் மாத்திரம் புரிஞ்சுண்டா போனால் நமக்கு அப்படி இல்லை அதுக்கு ஏதோ ஒரு அனுபவம் இருக்குது அது லைட்டாக அது நிறமாக அது ஒலியாக அது ஏதாவது சுவையா அது ஏதாவது மனமாக அது ஏதாவது உடம்பில் குறு குறுப்பு ஏற்படுமா எல்லாம் அப்படி சொல்கிறாங்க இப்படியே உட்கார்ந்துருக்கிறோம் தியானம் அப்படி இந்த பருவத்தில் அப்படி குறுகுறு குறுகுறுங்கிறது அப்படின்னா எப்படி கண்ணு மூடி உட்காந்தா அப்படிலாம் வரும் அதுக்கும் மோட்சத்துக்கும் ஞானத்துக்கும் ஒன்றும் சம்மந்தம் கிடையாது நீங்கள் ரொம்ப ஈடுபாடாக எதாவது பண்ணுற போது உடம்புல எல்லாம் சில மாற்றங்கள் ஏற்படலாம் அதை வைத்து கொண்டு ஞானம் என்று நாம் நினைக்கவே கூடாது மனசு ஆத்ம விசாரம் பண்ண முடியாது கண்ணாடி இல்லாம முகத்தை பார்க்க முடியாது சாஸ்திரம் படிக்காம ஆத்மாவை பத்தி தெரிஞ்சுக்க முடியாது ஆத்மாவ சாஸ்திரம் வந்து புறப்பொருளாகவே சொல்லலை ஆப்ஜெக்டிஃபை பண்ணவே சொல்லல் அது வந்து சாஸ்திரம் என்ன சொல்லுகிறது அது எப்போவுமே அது சப்ஜெக்டாகவே இந்த வார்த்தையை நான் யூஸ் பண்ணுறேன் சப்ஜெக்டு இங்கிலீஷு அதெல்லாம் கலந்து கலந்து பேசுகிறேன் சம்ஸ்கிருதம் இங்கிலீஷு தமிழ் எல்லாத்தையும் வந்து மணிப்பிரவாழ பாஷா ஆகையினால் வந்து அதை வந்து அவன் அந்த அறிபவனாகவே தான் சொல்லுகிறதே தவிர அறியப்படு பொருளாக அறிபவனை அறிய முடியாது என்றே உபதேசம் பண்ணுறது ஆனால் நம்ம அதையும் அறியப்படும் பொருளாக நினைக்க ஆரம்பிச்சோம்னா விபரீதம் தானே அறிபவனை அறியப்படு பொருளாக அறிய முடியாது என்று சொல்லிக் கொடுக்கும் பொழுதும் நம்ம மனசு அறிபவனை அறியப்படு பொருளாக அறிய முடியாது என்பதை அறிந்து கொள்வது எப்படி அப்படின்னா என்ன ஆகுது குழப்பம் வர ஆரம்பிச்சோம் ஆகையினால என்ன பண்ணணும்னா அப்போ அதனை சரியா புரிஞ்சுக்கணும்னு சொன்ன சாஸ்திரத்தில் இருக்கிற சாஸ்திரத்துக்கு என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா நமக்கு அந்த உண்மையை புரிய வைக்கிறதுக்காக அது என்னது முரண்படுற மாதிரி பேசுகிறது அது அணுவுக்குள் அணுவாக இருக்கிறது பெரியதற்குள் பெரியதாக இருக்கிறது வெகு தூரத்தில் இருந்தாலும் வெகு சமீபத்தில் இருக்கிறது இப்படியெல்லாம் சொல்கிறது நித்தியமாய் நிர்மலமாய் நீங்க சுத்தமுமாய் தூரமுமாய் சமீபமுமாய் चुक्रमा अने सोजबी சப்பாச்சுக்கம காஜமிரணமஸ்னவி கம்மன சோஜவீயோ நயன்தேவ்ணுவன் பூவமரிஷத் தாவத்தே தித்தோம் தரிஷ்வா தன்னித்தூரே தன்வந்தர எஸ் து சர்வஹாணி பூதான்யாத்மன்யேவான் பசியாதி சர்வபூத்தேஷூத்மனந்தோன விஜூகுப்சதே இல்லை ஈஷா வாசபுரிஷத் ஸ்வரத்தோடு சொன்னால் அப்படி இருக்கும் அப்போ இந்த மந்திரங்களெல்லாம் என்ன சொல்கிறது இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது ஆகையினால் இதை எப்படி புரிஞ்சுக்கிறதுங்கிற ஒரு கீ யார்கிட்ட இருக்குன்னா குருக்கிட்டதான் இருக்குது அந்த சம்பிரதாய வித்து அவர்கிட்ட தான் இருக்குது இந்த சம்பிரதாயம் தெரிஞ்சவர்கிட்ட தான் எப்படி சொன்னால் புரியுங்கிறது என்ன சொல்கிறது கம்யூனிகேஷன் மெத்தட் எப்படி வந்து இதை உணர்த்துறது சிஷியனுக்கு இந்த உண்மையை எப்படி உணர்த்துறதுங்கிற ஒரு வழிமுறை அவருக்குத்தான் தெரியும் குருவுக்குத்தான் தெரியும் அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னால் இந்த கீம்பாங்க அவருக்கு தான் இந்த கீ தெரியும் இந்த நம்பர் லாக் நம்பர் லாக் இருக்க இப்போ வந்து திடீர்னு நம்பர் உங்களுக்கு மறந்து போச்சுன்னு வச்சு கூட ஒரு உதாரணத்துக்காக சொன்ன இப்போ நீங்கள் வந்து ஏதோ ஒரு பட்டி எடுத்துன்னு உங்களுக்கு அந்த அதில் சாப்பாட்டுக்கு பிஸ்கட்டு முந்திரி பருப்பு நமக்கு ரொம்ப நமக்கு போகிற வழிக்கு புண்ணியம் தேடணுமே அதுக்காக வேண்டி எல்லாம் வரிசையாக உள்ளுக்குள்ள எல்லாம் மிளகாப்பொடி எல்லாம் ரெடி அங்கே கைலாசத்துக்கு போகிறாருவர் போகிறபோது ஒரு பெரிய சூட் எல்லாம் வச்சுருக்கார் முந்திரி பருப்பு பேரிச்சம்பழம் அது இது எல்லாம் வரிசையாக சேர்த்து வச்சுட்டுருக்கார் சாப்பிட்றதுக்காக அப்புறம் அப்பப்போ கஷ்டமாக இருந்தால் என்ன பண்ணுறது பருப்பு பொடி சாம்பார் பொடி அது இதெல்லாம் வச்சு திடீர் சேமியாக எல்லாம் நான் கொண்டு போயிருக்கேன் அதனால தான் சொல்கிறேன் அதெல்லாம் வச்சு நம்ம பொட்டி இந்த நம்பர் லாக் சிஸ்டம்க்கு நான் இதெல்லாம் நானும் வச்சுருக்கேன்னு கேட்காதிங்கயோ அதெல்லாம் வேற கதை அப்போ வந்து இந்த நம்பர் லாக் போட்டோன்னு வச்சு நம்பர் லா போட்டுட்டு அங்கே போய் ரெண்டு மூணு நாளாக திறக்கவே இல்லை அந்த பெட்டி அந்த ஃபுட்டு பெட்டியை தனியாக வச்சுருக்கேன் இந்த துணி பெட்டி இந்த டாய்லட் பாக்ஸ்லாம் யூஸ் பண்ணுறேன் இந்த ஃபுட்டு பெட்டி இங்கே வரைக்கும் வேண்டியதில்லை ஒரு ரெண்டு மூணு நாள் தான் திறக்க வேண்டியிருக்கும் அதனால் என்ன பண்ணியிருக்கேன் புதுசாக ஒரு பெட்டியை வாங்கி ஏதோ ஒரு நம்பரை பிளான் பண்ணி எல்லாம் போட்டு வச்சு விட்டேன் அப்புறம் கிடச்சி அங்கே போனதுக்கப்புறம் திடீர்னு திறக்கலாம் பசிக்கிறது திறக்கலான்னா நம்பர் மறந்து போச்சு என்ன பண்ணுறது பொட்டியை பார்த்துமே இருக்க வேண்டிதான் உள்ளே இருக்கிறது கிடைக்க மாட்டேங்கிறது இல்லாட்டி பொட்டியை உடைக்க வேண்டிதான் உடைக்கிற மாதிரி இல்லை அது ஃபைபர் வேறு அது உடைக்கிறதுக்கு கல்லை எடுக்கணும் அது மாதிரி எதுக்கு சொல்கிறேன் சும்மா புரிய ஜோக்கு நீங்கள் ரொம்ப எடுத்துக்காங்க அந்த நம்பர் அவருக்கு தான் தெரியும் யாருக்கு இது எப்படி திறக்கணுங்கிறது எப்படி சொல்லி கொடுக்கணுங்கிறது குருவுக்கு தான் எப்படி நம்பர் நம்பர் லாக் போட்டால் எந்த நம்பரை போட்டால் திரைக்குங்கிறது தெரியுறதோ இந்த உப்பநிஷத்தை எப்படி புரிய வைக்கிறதுங்கிற முறை குருவுக்கு தான் தெரியும் சங்கராச்சாரியார் சொல்கிறார் சாஸ்திரங்கோப்பி சுவாதந்திரியான பிரம்மாநேஷனம் நக்குருயார் இந்த இடத்துலாம் எழுதியிருக்கார் சாஸ்திரம் தெரிந்தவனாக இருந்தாலும் தனியாக பிரம்மத்தை தேடுவதை செய்யக்கூடாது தனியாக ஆத்மவிச்சாரம் பண்ணக்கூடாது நான் யார் நான் யார்னு உட்காரக்கூடாது ஒரு சில பேர் கேள்வி கேட்கலாம் அவருக்கு கிடைச்சது இவருக்கு கிடைச்சதே அவருக்கு என்ன குருவாக இருந்தாங்க அப்படின்னா ஏன்னா இவருக்கு இவருக்கு குருக்கிட்ட போகிறதுக்கு பிடிக்கல பாவம் அதனால் வந்து இவர் என்ன சொல்கிறாருன்னா அவருக்கு கிடைச்சதே இவருக்கு கிடைச்சது என்ன அவங்களாம் வந்து எக்ஸப்ஷன் கேஸ் உதாரணத்துக்கு கணித மேதை ராமானுஜத்தை எடுத்துவோம் அவருக்கே புரியல ஆனால் அவருக்கு வருது அந்த என்னது இந்த கணக்கெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா இது எப்படி பா போட்ட இந்த ஈக்குவேஷன் இதெல்லாம் அப்படின்னு கேட்டால் அவர் சொன்னார் நாமகிரி தாயார் சொல்லி கொடுத்தாருங்கிறார் நாமகிரி தாயார் எனக்கேன்னு சொல்லி தரலன்னா அது ஓம் ப்ராப்ளம் ராமானுஜத்துக்கு மாத்திரம் அது எப்படி தெரிஞ்சது அப்போ அவர் வந்து எக்ஸப்ஷன் கேஸ் அதே மாதிரி ராமானுஜம் மாதிரி நம்ம இருக்கோமா இல்லை மேண்டலின் ஸ்ரீனிவாசன் கடை கடைக்கடான்னு வாசிக்கிறாங்க வந்து எக்ஸெப்ஷன் கேஸ் நம்மளும் எக்ஸப்ஷன் கேஸு நீங்கள் நினைச்சிங்கன்னா குருக்கிட்ட போக வேண்டாம் கண்ணை மூடுங்கோ என்னத்தையா சொல்லுங்க நிச்சயமாக உங்களுக்கு கூட்டம் சேரும் நான் கேரண்டி நீங்கள் சரியாக சொன்னால் தான் உங்களுக்கு கூட்டம் சேராது நீங்கள் எப்படி தாறுமாறுமா என்னத்தையா சொன்னீங்கன்னா அதை கேட்கறதுக்கு ஏன்னா தாறுமாறான ஆளுக்கு தாறுமாறான ஆளுக்கு நிறைய கிடைப்பான் ஆ நிறைய அதுக்காக வந்து கூட்டம் சேரும் தட்சிணையும் கிடைக்கும் பெருசாக பிரம்மாண்டமான ஆசிரமம் கட்டிவிடலாம் எல்லாம் கட்டிவிடலாம் நிறைய எங்கே பார்த்தாலும் பைத்தியமாக ஆசிரம் முழுக்க வியாபிச்சிருக்கும் நம்பவே முடியாது சரி அவருக்கு தான் இந்த முறை தெரியும் அதனால எக்ஸப்சனில் நம்ம நம்ம ஜென்ரலில் சேருவோமா எக்ஸெப்ஷனில் இருக்கோமா நீங்களே பார்த்துங்க தன்னஞ்சறிவது ஒய்யற்க நம்ம வந்து அந்த விதி விலக்கு ரமண மகர்ஷிக்கு கிடைச்சத அவருக்கு கிடைச்சதேன்னு கேட்டால் அவர் மாதிரி நாம இல்லை அவர் ஏதோ தப்பித்தவரி அவருக்கு அது சொல்லிருக்கு அதில் இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு இருக்க விஷயங்கள் நான் சொல்கிறதுக்கு நீ அந்த ஜென்ரலில் வர்றதை தவிர நீ மெஜாரிட்டி குரூப்பில் இருக்கே தவிர எக்ஸப்ஷன் குரூப்பில் இல்லை ஆகையினால உனக்கு கண்டிப்பாக குரு அவசியம் அதுக்காக சொல்கிறேன் குருன்னு சொன்னால் யார் நேற்றுக்கு ஆரம்பித்தோம் என்ன சுவாமி நேற்றுக்கு சொன்னதே சொல்லின்னு எல்லாம் ஞாபகம் திரும்ப திரும்ப இதை உங்களுக்கு இல்லை உங்களுக்கு உங்களுக்கு போர் அடித்தாலும் பரவாயில்லை நான் சொல்ல போகிறேன் நீங்கள் தூங்குறதுன்னா தூங்கிக்கோங்க எனக்கு அது கவலின் சத்தம் வராமல் தூங்கும் இப்போ குருன்னா இந்த குருவிலையும் நிறைய இருக்குது இந்த குரு எப்படிப்பட்ட குருவாக இருக்காருன்னா நிறைய இப்போ மந்திரமெல்லாம் சொல்லித்தரோம் மந்திரம் சொல்லித்தரத்துக்கு மந்திரம் சொல்லித்தர வர குருன்னு சொல்கிற பழக்கம் இருக்குது எது சொல்லி கொடுத்தாலும் டான்ஸ் கற்றுக் கொடுத்தாலும் குரு சமையல் கற்றுக் கொடுத்தாலும் குருன்னு சொல்கிறோம் அந்த குருவெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த குரு மந்திர உபதேசம் பண்ணுறாரு குரு ஒரு மந்திரத்தை சொல்லி கொடுக்குறார் திரும்ப திரும்ப சொல்லுங்கிறார் ரொம்ப நேரம் அந்த வேலை கிடையாது ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே இந்த மந்திரத்தை சொல்லி கொடுத்து முடிச்சு விட்றார் அவர் ஆகையில் அவர் என்னென்னா நமக்கு பக்குவத்தை தரத்துக்காக மந்திரத்தை சொல்லிக் கொடுக்குறார் அந்த குரு இங்கே சொல்லப்படலை இங்கே குரு எப்படின்னா அவர் சொல்லி கொடுக்கப்போகிறது ஆத்ம ஜானம் அதை ஒரே நேரத்தில் சொல்ல முடியாது நிறைய கேள்விகள்லாம் வரும் அந்த சந்தேகங்கள்லாம் வரும் அந்த சந்தேகத்தை நிவிற்த்தி பண்ணுறதுக்கு நிறைய பதிலாம் சொல்ல வேண்டியிருக்கும் ஆகினால் அவர்கிட்டே கொஞ்ச நாள் இருந்து வாழ்ந்து தான் இதை படிக்கணும் ஆக மந்திரத்தை வந்து திரும்ப திரும்ப சொல்லுறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் போகும் முடிச்சு கொடுத்துள்ளாது ஆக இங்கே குரு என்பவர் யாருன்னா சாஸ்திரத்தை சொல்லி கொடுப்பவர் அவர் தான் குரு நேற்றுக்கு இதை பார்த்தோம் ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் இப்ப சொல்றேன் குரு மூணா Guru, உத்தம Guru, மத்தியம குரு அதம குருத்ரிய பிரம்மனிஷ்டன் இப்போ உத்தம குரு மத்தியம குரு அதம குரு உத்தம குரு யாருன்னா உத்தம குரு என்பவர் சாஸ்திரம் தெரிஞ்சவர் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிற விஷயத்தில் அவர் ரொம்ப பலமா இருக்கார் உத்தம குரு நான் வந்து அகம் பிரம்மாஸ்மின்னு தெளிவாக புரிஞ்சுண்டாதான் தத்துவமசின்னு பலத்தோடு சொல்ல முடியும் இல்லாட்டி அகம் பிரம்மாஸ் தத்துவமசின்னு சாஸ்திரம் சொல்கிறது அது நான் உனக்கு சொல்கிறேன் ஆனால் எனக்கு இன்னும் அது சரியாக புரியலை ஏதோ நான் படித்து வச்சுருக்கேன் அப்படி சொன்னால் எப்படி ஞானம் வரும் உனக்கு ஆஹ நான் வந்து இப்போ டாக்டர் இருக்காருன்னு வச்சுக்கவேன் ஒரு டாக்டர் வந்து அவர் வந்து நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறார் நீ ஒழுங்காக எக்ஸசைஸ் பண்ணணும் டயட் கண்ட்ரோல்லாம் ஃபுல் ஒழுங்காக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு டாக்டர் சொல்கிறார் ஆனால் அவரு ஒன்றுமே ஃபாலோ பண்ணுறதில்லை அவர் எக்ஸசைஸும் பண்ணுறதில்லை சாப்பாட்லேயும் கட்டுப்பாடு அவருக்கு இல்லை அப்படின்னு சொன்னால் அவருடைய உபதேசத்துக்கு பலம் இருக்குமா அவர் பார்த்தார் அவர் சிகரெட்டை ஊதி வச்சு இது எனக்கு இன்னும் பழக்கமாக போயிடுத்து நீங்கள் இந்த பழக்கம் வச்சுக்க வேண்டாம் அவர் சொன்னார்னு வச்சுக்கோங்க ஏடுபடுமா ராமகிருஷ்ணனுடைய கதை நமக்கு தெரியும் ராமகிருஷ்ணர்கிட்ட வந்து ஒரு குழந்த ஒரு அம்மா கூட்டிகிட்டு வந்தார் இந்த பையன் ஒரேடியாக எப்போ பார்த்தாலும் வெல்லம் சாப்பிட்றான் இனிப்பு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான் என்ன இந்த இனிப்பு சாப்பிட்றத நீங்கள் வேண்டான்னு சொல்லி சொல்லுங்க அப்படின்னா அவர் பார்த்தார் பதினஞ்சு நாள் கழித்து கூட்டிகிட்டு வா அப்படின்னு விட்டார் பதினஞ்சு நாள் கழித்து கூட்டின்னு வந்ததுக்கு பிறகு சொல்கிறார் இனிப்பு சாப்பிடாதேன்னு அது அன்றைக்கே சொல்லாமல் என்னத்துக்கு பதினஞ்சு நாள் கழித்து வரச்சொன்னிங்கன்னா நீங்கள் சொல்ல சொச் சொ சொன்னக்கு நானே சாப்பிட்டுருந்தேன் நானே சாப்பிட்டுட்டு இருக்கிற போது நீ சாப்பிடாதேன்னு சொல்ல முடியாது எனக்கே அந்த பேட் ஹேபிட் இருந்தது அதனால் நான் இப்போ நிறுத்திட்டு எனக்கு நான் கடைப்பிடிக்கிறதுனால அது எனக்கு சொல்கிறதுக்கு இப்போது தைரியம் இருக்குது சாப்பிடாத அப்படி சொன்னாங்க நான் எதை சொல்கிறேனோ அதை நான் கடைப்பிடிக்கலைன்னா நான் இன்னொருத்தருக்கு அதை சொல்கிறதுக்கு என்னால் முடியவே முடியாது ஆகவே நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா நான் அதில் நிஷ்டையில் இருந்தால் தான் இன்னொருத்தருக்கு நான் சொல்லி கொடுக்கிற போது அது என்ன சொல்றது அப்படியே நேர போய் மனசில் தைக்கும் தைக்கணும் நான் உறுதியாக இருந்தேன்னு வச்சு சொல்லி கொடுக்கிறவர் தான் எந்த விஷயத்தை சொல்லி கொடுக்கிறாரோ அந்த விஷயத்தில் அவர் உறுதியாக இருந்தால்தான் இன்னொருவனுக்கு சொல்லி கொடுத்தால் அவருக்கு அது உறுதியாகும் டாக்டர் தானும் கடைப்பிடித்து கொண்டு நோயாளிக்கும் சொல்லி கொடுத்தால்தான் அந்த நோயாளி அதை அவர் சொல்கிற போதே அதில் ஒரு அது என்ன சொல்கிறது அதில் ஒரு ஜீவன் இருக்கும் அகம் பிரம்மாஸ்மின்னு புரிஞ்சு கொண்டு நல்ல புரிஞ்சு அதில் நிலைச்சிருக்கிறவன் தான் தத்துவமசின்னு சொல்கிற போது ஒரு உயிரோட்டம் இருக்கும் ஒரு ஜீவன் இருக்கும் இல்லாட்டி என்னென்னா தத்துவமசி திரும்பி பார்ப்பான் அங்கே ஒரு மாடு இருந்துருக்கும் ஓஹோ தத்துவமசி புரிஞ்சு சரியா புரிஞ்சுக்க முடியாது அஹ அகம் பிரம்மாஸ்மி நன்றாக நிஷ்ட இருக்கிறவனுக்குத்தான் தத்துவம் அசிங்கிற வாக்கியத்தை சொன்னா விளங்கும் அ ஸ்ரோத்ரிய பிரம்ம நிஷ்ட குருஹூ உத்தம குருஹு சாஸ்திரமும் தெரியும் சாஸ்திரம் சொன்ன விஷயத்தில் இதாக இருக்கிறவர் நேற்றுக்கு லட்சணம் சொன்னேன் குரு எப்படி இருப்பார் நல்ல டெக்ஸ்டெல்லாம் தெரியும்னா ரெண்டு அர்த்தம் இருக்கு டெக்ஸ்ட்டு மனப்பாடம் பண்ணுறதுங்கிற செ செகண்டரி பிரைமரி என்னென்னா ஒரு டெக்ஸ்டை எப்படி சொல்லித்தரணும் உபனிஷத்தை எப்படி சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிற முறை தெரிஞ்சவர் அர்த்தம் ஸ்ரோத்ரியனால் என்ன அர்த்தம் எப்படி உபதேசம் பண்ணணுங்கிற முறை தெரிஞ்சவர் கம்யூனிகேஷன் மெத்துங்கிறாங்க இல்லையா அந்த உபதேச கிரமம் அறிந்தவர் ஸ்ரோத்ரியன் எனப்படுகிறார் ஸ்ரோத்ரியன் என்ற சொல்லுக்கு நிறைய ஆழமான பொருள் இருக்கிறது ஆனால் இங்கே நாம் கொஞ்சம் மேலெழுந்த வரை இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி அர்த்தம் பண்ணிக்கிறோம் ஸ்ரோத்ரியன் சொன்னால் டெக்ஸ்ட்டு மனப்பாடமாக இருக்கணும் அதை எப்படி சொல்லித்தரணும்னு தெரியும் கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் சொல்கிறதுக்கும் பரிபூர்ணமாக ரெடியாக இருக்கணும் இவ்வளவெல்லாம் தகுதி இருந்தால் அவர் ஸ்ரோத்ரியன் அப்புறம் ஸ்ரோத்ரியா அபருஜினகாக நேற்றுக்கு சொன்னோம் பாப்பரஹிதனாக இருக்கணும் காமரகிதனாக இருக்கணும் பாப்பரஹிதாக காமரஹிதா ஒரு ஸ்லோகமே இருக்குது நிறைய குருமார்கள் இருக்கிறார்கள் பகவோ குரவ்சந்தி சிஷிய வித்தாபஹாரிணா நிறைய குருமார்கள் இருக்கிறார்கள் சீடர்களுடைய செல்வத்தை பறிப்பதற்காக பகவோ குரவ்சந்தி சிஷ்ய வித்தாபஹாரிணா துர்லபஸ குருஜேய சித்த சிஷ்ய ஹிருத்தாபார்கா அது ஏகவச்சனத்தில் போட்டிருக்கு அது பகுவச்சனத்தில் இருக்குது கவனிக்கணும் பகவோ குரவ சந்தி சிஷ்ய வித்தாபஹாரின நிறைய குருமார்கள் சீடர்களுடைய செல்வத்தை பறிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் ஏதோ யாரோ அபூர்வமான ஒரு சில குருமார்களே குருமார்களே சொல்லலை குருவே ஏகவச்சனத்தில் போட்டிருக்கு துர்லபஸ குரு ஜேயா சிஷ்ய ஹிருத்தாபாரக பகுவட்சனத்தையும் துர்லபா குரவஸ் சந்தி சிஷிய ஹிருத்தாபஹாரிணஹா அப்படின்னும் சொல்லலாம் ஆனால் எனக்கு என்னமோ இந்த ரீடிங் கொஞ்சம் பிடிச்சிது ரொம்ப அபூர்வங்கிறதுனால துர்லபஸ குருஜேயா சிஷ்ய ஹிருத்தாபார்கா சிஷியனுடைய ஹுதயத்தில் இருக்கக்கூடிய தாப பகு வச்சனத்தில் போட்டாலும் தோஷம் இல்லை ஏகவச்சனத்தில் போட்டாலும் தோஷம் இல்லை ஏகவச்சனத்தில் போட்டால் அதையும் ஜஸ்டிஃபை பண்ண முடியும் நியாயப்படுத்த முடியும் பகுவச்சனத்தில் போட்டாலும் அதை நியாயப்படுத்த முடியும் அகாம என்ன வேதாந்த சம்பிரதாய் வேதாந்திர சம்பிரதாய் வேதாந்திரத்தை சொல்லிக் கொடுக்கிற சம்பிரதாயம் தெரிஞ்சவன் அது எப்படி அவனுக்கு தெரியும் அவருடைய குரு சொல்லி கொடுத்துருக்கார் குரு சொல்லி கொடுக்கும்போதே அவர் சொல்லிக் கொடுக்குற முறையிலேயே எப்படி சொல்லி கொடுக்கணுங்கிற முறையை சேர்த்தே கற்றுக் கொடுக்குறாருப்பா ஒரு குட் டீச்சருக்கு அடையாளம் என்னென்னா சொல்லி கொடுக்குற போதே அதை எப்படி சொல்லி கொடுக்கணுங்கிற முறையையும் அவர் அதோடு சேர்த்து சொல்லி கொடுக்குறார் பிராமணஹாங்கிற பதத்துக்கு முதல்ல அர்த்தம் சொல் முதல்ல மெயின் சென்டென்ஸ் சொல் பிராமணஹா குருங் கச்சேத்துன்னு சொல் teaching சொல்றே புரிய அப்போ டீச் பண்ற போதே டீச்சிங் சேர்ந்தே வந்துடும் அகாம சம்பறம் என்னது பாபரஹித காமரிதா அப்புறம் என்ன பிரம்மவித்தம பிரம்மவித்தமாக பார்க்கிற போது டெக்ஸ்ட் மனப்பாடம் ஸ்ரோத்ரி எனக்கு பிரம்மவித்த மகான அர்த்தம் பிரம்மத்தை அறிந்தவர்களுள் தலை சிறந்தவர் மிகச்சிறந்தவர் அது எப்படி சொல்லி கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும்னு அர்த்தம் சொல்லி கொடுத்தா தான் அவர் தலை சிறந்தவரா தலை தாழ்ந்தவர் அப்படி புரியும் சொல்லிக் கொடுக்குற போது தான் தெரியும் தலை சிறந்தவருங்கிறதும் எண்டில்லை ஒருத்தர் ஒருத்தரை பார்க்கற போது ஒரு ஒரு ஒரு விசேஷம் இருக்கும் பிரம்மவித்தமாம் வச்சுக்கணும் இந்த சொல்லி கொடுக்கறதுங்கிறது உபாதி விசேஷம் அது குருங்கிறது ஒரு சொல்லி கொடுக்குற தத்துவத்துக்கு பேர் தான் குரு அந்த ஆளுக்கு இல்லை அந்த சொல்லி கொடுக்குற குணம் இருக்க விஷய என்ன கெப்பாசிட்டி அதுக்குத்தான் குருன்னு பேர் பைப்பு இருக்கு சில பைப்பில் வந்து தண்ணி கரெக்டாக நல்லா வர்றது சில பைப்பில் அங்கங்கே இதாக இருக்குது இப்போ சரியாக பாத்திரத்தில் விழ மாட்டேங்கிறது இங்கே அப்படி தான் இப்படி போகிறது தண்ணி அப்படி இருக்குல்லையா ஆனால் எல்லாத்துலேயும் என்ன இருக்குது ஜலம் இருக்குது பைப்பில் வந்து வித்தியாசம் இருக்கலாம் ஒரு பைப்பு ரெண்டு இன்ச்சு பைப்பாக இருக்கலாம் ஒரு சில சில பைப்பு வந்து ஒரு இன்ச்சு பைப்பாக இருக்கலாம் அரை இன்ச்சு கால் இஞ்சு இருக்குது சில சமயம் நீங்கள் திறந்தீங்கன்னா காற்று தான் வரும் சரியாக வராது தண்ணியே இருக்கு மாதிரி குருமார்கள்னால் இப்போ அங்கே வந்து பாருங்கள் எத்தனை பைப் இருக்குது இந்த பக்கம் அந்த பக்கம் நிறைய பைப் இருக்குது அது மாதிரி நிறைய குருமார்கள் இருக்காங்க அதில் எல்லா இதுக்குள்ளேயும் வர்றது என்னது ஒரு ஜலந்தான் அது பைப்போட சைஸுக்கு தகுந்த மாதிரி அது வரலாம் அந்த உபாதிக்கு தகுந்த மாதிரி அவர் சொல்லிக் கொடுக்கலாம் அதனால நம்ம சாமியார்களே கம்பேர் பண்ணுறோம் இவரை விட அவர் நல்லா சொல்லித்தரார் அவரை விட இவர் இப்படி சொல்லித்தரார் கம்பேர் பண்ணுறதுக்கு காரணம் என்ன அந்த பைப்பை தர நல்லா தண்ணி வரும் இந்த பைப்பை திறந்தையான புசு புசுன்னு பாதி பாதி வரும் சொல்கிற இல்லையா அது மாதிரி தான் அது உபாதி விசேஷம் ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு உபாதி விசேஷம் இருக்குது யார் யாருக்கு எப்படி முடியுமோ அந்த அளவில் சொல்கிறா சொல்லுகிறார்கள் ஆ பிரம்மவித்தமாக அப்புறம் சரி இந்த வேதாந்த சொல்லி கொடுத்த நேரம் போக மற்ற என்ன பண்ணுவார்னா கிரிக்கெட் மேட்ச் பார்த்துன்னு இருப்பார் இல்லாட்டி நியூஸ் பேப்பர் படிப்பார் இல்லாட்டி கொஞ்சம் நேரம் பொழுதுபோக்குறதுக்காக அரட்டைடுச்சின்னு இருப்பார் அப்படின்னா ஜிரதையாக இருபதா டீச்சிங் நேரம் போ என்ன பண்ண எப்போ பார்த்தாலும் ஒன்று டீச் பண்ணுவார் பாகவத்தில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மகான்கள் எப்படி இருப்பார்கள்னா தங்களை காட்டிலும் உயர்ந்தவர்கள் வந்தால் அவர்களை வணங்கி அவர்களிடத்துலேருந்து நல்ல சத்விஷயங்களை கேட்பார்கள் தங்களுக்கு சமமாக இருக்கின்றவர்களிடத்திலே சாஸ்திர விஷயங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வார்கள் தங்களுக்கு கீழே இருக்கின்றவர்களுக்கு சாஸ்திர கருத்துக்களை எடுத்து விளக்கி சொல்வார்கள் இந்த மூணு இல்லாத போது என்ன பண்ணுவான்னா மூணு இல்லாத போது பிரம்ம தியானம் பண்ணி கேசரி பண்ணி சாப்பிட்டு அர்த்தம் இல்லை இந்த எல்லாம் வந்து பிரம்ம தியானம் பண்ணி கொண்டிருப்பார்கள் பிரம்மன் யுபரதஹா எப்போ எதில் இருப்பார்கள்னா பிரம்மனிடத்திலேயே மனதை செலுத்தியவர்கள் அந்த ஆனந்தத்திலே இருப்பார்கள் அர்த்தம் எப்பும் சிடு சிடுன்னு விழமாட்டார் எரிஞ்சு விழமாட்டார் அது அது கூட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு குரு கோவிச்சுட்டாலும் நீ தப்பாக நினச்சிக்காதே குருவே அது ஏதோ ஓம் பிராரப்தம் அவருடைய வாசனை அதனால அந்த விஷயத்தில் நீ ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்காது யான்யஸ்மாக சுச்சரித்தானி தான் நீத் நாங்கள் செய்த நல்லனவற்றையே நீ பின்பற்ற வேண்டும் எங்களையும் அறியாமல் நாங்கள் ஏதேனும் தவறுகள் செய்தால் அதை நீ பின்பற்றாதே என்று வேதமே உபதேசம் பண்ற அப்படி இருக்கிற போது கவனிக்க அதனால சாந்தகான அர்த்தம் இந்த ஜானம் மனுஷனுக்கு சாந்தம் கொடுக்காம என்ன பண்ணும் காலம்பரம் சொல்ற மாதிரி பிடிவி அந்தரிக்ஷகம் சாந்தி தேவ் சாந்தி திசாந்தி இப்படி சொல்ல சொல்லவே சாந்தி வந்துடும் அது உணர்ந்து சொல்லும் பொழுது சாந்தி வந்துடும் சாந்தகா நெறிந்தனகா அனலஹா இவர் விறகு கட்டை இல்லாத நெருப்பப் போல இருப்பார் எரிபொருளற்ற நெருப்பை போல இருப்பார் அப்படின்னா என்ன அர்த்தம் ஆசைகளற்ற தூய அறிவோடு எப்போ ஆசையே இல்லாத அறிவிலேயே ஆனந்தமுற்று இருப்பார் அப்படிப்பட்ட குருவை தமாராத்ய குரு பக்தியா பிரஹ்விரய சேவனை என்று விவேக சூடாமணி சொல்லுகிறார் அப்பேற்பட்ட குருநாதரை தமாராத்ய குரும் பக்தியா அத்தகைய குருவை பக்தியினால் சேவை பண்ணுவாயாக பிரஹ்விரய பிரஷ்ரய சேவனை பிரஹ்விரய சேவனைகின அர்த்தம் அவரை சார்ந்து அவரிடத்தில் நல்ல விஷயங்களை கேட்டு அவருக்கு சேவை புரிவாயாக இதெல்லாம் விவேக சூடாமணியில் சொல்லியிருக்கு அப்போ ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்டன் உத்தம குருன்னு சொன்னேன் ஸ்ரோத்ரியனாகவும் இருக்கார் பிரம்மனிஷ்டனாகவும் இருக்கார் இவர் நம்பர் ஒன் குரு இவர் நம்மளை தப்பாகவே சொல்லிக் கொடுக்க மாட்டார் சரியாக சொல்லிக் கொடுத்து அது மாத்திரமில்லை அவருடைய அந்த உபதேச கிரமத்திலேயே நம்மளை அப்போவே ஜீவன் முக்தன் படிக்கிற காலத்திலையே நம்மளை நீ அகம் சர்வகத்தா அஸ்மி அப்படின்னு சொல்லி கொடுக்குற போது பாடசிரவண காலேயே முக்தி அனுபூயத்தை சிஷ்யேன பாடம் கேட்குற போதே சிஷியனுக்கு அந்த மோக்ஷமானது அனுபவிக்கப்படுவதாக இருக்கும் பாடம் படிச்சுட்டு அப்படியே கண்ண முடினா அதுக்கப்புறம் இல்லை பாடம் படிச்சுக்கிட்டு இருக்கிற போதே கேட்டுக்கிட்டு இருக்கிற போதே அவனுக்கு மோக்ஷம் ஃபீல் பண்ணுவான் ஆமாம் சுவாமி நான் இந்த உடம்பு இல்லை நீங்கள் சொன்னது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவி நாயேன் செய்யுமாறு ஒன்றும் காணேன் அப்போவே ஃபீல் பண்ணுவோம் இது உத்தம குரு மத்தியம இவர் என்னென்னா நல்ல சாஸ்திரம் படிச்சிருக்கார் அகாடமிக்காக படிச்சிருக்கார் எல்லா உபனிஷத்தும் படிச்சிருக்கார் என்னமோ தெரியல இவருக்கு இந்த சாதன சதுர்டம்பத்தி பூர்ணமா வரலோத் எனக்கு தெரியும் பிரம்மணிஷ்டனும் தப்பா கைடு பண்ண மாட்டார் இந்த மத்தியம குரு தப்பா கைடு பண்ண மாட்டார் உபநிஷத்தில் இப்படி சொல்லியிருக்கு இதுக்கு தான் மீனிங் அப்படின்லாம் சொல்லுவார் ஆனால் நமக்கு ஒருவேளை நமக்கு தகுதி இருந்ததுன்னா இந்த ஸ்ரோத்ரின் சொல்கிற விஷயத்துக்கு நமக்கு புரிஞ்சிடும் நமக்கு மோட்சம் கிடைச்சிடும் அவருக்கு மோட்சம் கிடைக்காது அவர் வந்து மத்தியம குரு தப்பாக சொல்லி கொடுக்க மாட்டார்ங்கிறதுனால அவரை குருவாக வச்சுக்கலாம் சன்னியாசி தான் குருவாக இருக்குன்னு நினைச்சுக்காங்க நாங்கள்லாம் வந்து கிரகஸ்தலையும் போய் படிச்சுருக்கோம் நல்ல மகா மகா பண்டித்தர்கள் ஆசைக்க முடியாது அப்பேற்பட்ட பண்டிதர்களை எல்லாம் பார்த்துருக்கோம் ஆனால் கிரகஸ்தாசிரம்தான் சன்னியாசமே வாங்கிக்கல எத்தனையோ சன்னியாசிகளுக்கு அவர்கள் குருவாக இருந்திருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் பிரம்மனிஷ்டர்களாகவும் இருக்கிறது உண்டு கொச்சு இப்படி இப்படிலாம் இருக்கும் நான் ரொம்ப சொல்லலை பிரம்மனிஷ்டனாக இருக்க மாட்டார்கள் அந்த சாஸ்திர சொன்னத்தில் இருக்க மாட்டார்கள் அவங்க பாடம் நடத்திட்டு மற்ற நேரம் அவங்க விவகாரத்தை பார்த்தா அதுக்கு இதுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கும் அந்த டீச்சிங்க்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்ல இந்திரிய விஷயத்தில் ருச்சி இருக்கும் ஆனால் வந்து சாஸ்திரம் தெரியும் இந்திரிய விஷயத்தில் ஆசக்தி இருக்கும் அவருக்கு அந்த ப்ராப்ளமும் தெரியும் அதுலேருந்து விடுபட முடியலே இந்த வாசனை போக மாட்டேங்கிறது என்ன பண்ணுறது அப்படின்லாம் சொல்லுவார் அவர் ஆனால் சிஷியனுக்கு யோக்கியத்தை இருந்தால் ஞானம் கிடைச்சி இவர் அதம குரு யாருனா கேவல பிரம்மனிஷ்ட பயங்கரம் கேட்கவே பயமாக இருக்கும் இங்கே தான் மாயையோட பிரபாவம் விசேஷமான பிரபாவம் மாயையோட மகிமையை பார்க்கணும்னா இங்கே தான் பார்க்கணும் பிரம்மனிஷ்டன்னா இவர் வந்து இவர் வந்து இந்திரிய உள்ளவர் நல்ல இதெல்லாம் இருக்கும் ஞானத்தையும் கூட வச்சுருப்பார் ஆனால் அவருக்கு சரியாக சொல்லத் தெரியாது சரியாக சொல்ல தெரியாது கேபி சுந்தராம்பாளுக்கும் எம்எஸ் சுப்புலட்சுமிக்கும் நல்லா பாட தெரியும் பாட்டு சொல்லித்தர தெரியாது பாருங்க கேட்டிருக்கீங்களோ எம்எஸ் சுப்புலக்ஷ்மிக்கு ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது டீச் பண்ண தெரியாது அவங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது எனக்கு நான் கேள்விப்பட்ட வரையில் அவங்களுக்கு கேபி சுந்தராம்பாளுக்கும் சரி இவங்களும் அற்புதமாக பாடுவான் ஆனால் அவங்களுக்கு இன்னொருத்தருக்கு எப்படி சொல்லிக் கொடுக்கணும் சங்கீதத்தேங்கிறது தெரியவே தெரியாது கஷ்டம் அந்த மாதிரி கேஸ்லாம் இருக்குது அது மாதிரி இவர் எப்படின்னா ஞானியாக இருப்பார் ஆனால் சிஷ்யன் கேட்டால் ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவார் நீங்கள் அவர்கிட்ட கேள்வி கேட்டிங்கன்னு வச்சுங்களேன் அவர் சொல்கிறது வந்து ஒரே துக்கமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு வச்சுங்களேன் ஸ்வரூபத்தில் இருக்க தெரியாமல் அழறான் அப்படின்னு சொன்னான்னு வச்சுங்களேன் என்ன உங்களுக்கு புரியும் ஸ்வரூபம்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டால் ஸ்வரூபம் வந்து உனக்குள்ளே இருக்கு பார் அப்படின்னு சொல்லிவிட்டால் எப்படி புரிஞ்சுப்பான் விளக்க அது எப்படி அது அப்படி தான் நம்ம கூடிப்பார் ஏன்னா எல்லோரும் நிறைய பேர் கூட்டம் கூட்டமாக இருக்காங்களா நம்ம அவரை வந்து தப்பாக புரிஞ்சிக்க முடியாது உலகமே அவரை போற்றுகிறது அப்படி இருக்கிற போது நாம் என்ன பண்ண முடியும் அவரை போய் அவர் கேள்வி கேட்டால் இப்படி சொல்கிறார் நமக்கு புரியவும் இல்லை நமக்கு புரியலன்னு இன்னொருத்தன்ட்ட சொன்னால் என்ன சொன்னால் உனக்கு இன்னும் புண்ணியம் வரலை பக்குவம் வரலை அவர் சரியாகத்தான் சொல்கிறார் உனக்கு தெரியலேம்பா இப்போ நமக்கு ஞானம் கிடைக்காது ஆனால் அவர் நம் மகாத்மா அவரை நமஸ்காரம் பண்ணலாம் ஆனால் அவரை குருவாக ஏற்றுக்கொள்ள முடியாது ஆனால் அவர் இன்ஸ்பயர் பண்ணிடுவார் நம்மளை இன்ஸ்பயர் பண்ணுவார் அவரை பார்த்தாலே நமக்கு வந்து அந்த இன்ஸ்பிரேஷன் கிடைக்கும் இன்ஸ்பிரேஷனாக என்ன ஊக்கம் உற்சாகம் நமக்கு ஏற்படும் ஈடுபாடெல்லாம் ஆனால் நமக்கு வழி தெரியாது குழம்பின்ண்டே இருப்போம் நம்பின்று அவர் குரு மாதிரி அவர் அவரை தான் குருன்னு சொல்லிடுவோம் அவர் என்றைக்கோ வாழ்ந்துட்டு போயிருப்பார் அதனால் தான் குருவை பற்றி சொல்லும் பொழுது அவர் உயிரோடு இருக்கணும் முதல்ல செத்துப்போன குரு நமக்கு குருவாக முடியாது இந்த ப சீக்கிய மதத்துக்கு குரு சொன்னேன் இல்லையா அன்றைக்கி அதனால் பத்தாவது குருவுக்கு அப்புறம் குருவே கிடையாது குரு இல்லாத மதம் சீக்கிய மதம் சிஷ்யனுக்கு தான் முக்கியத்துவம் குருவே கிடையாது குரு இல்லாமல் எங்கே சிஷ்யன் இருக்க முடியும் குருவும் சிஷியனும் பிரிக்க முடியுமோ பிரிக்க முடியாது எத்தனை குருத்வம் தத்த சிஷ்யத்துவம் அப்படி வர்த்தது எப்படி இருக்கணும் அவர் உயிரோடு இருக்கணும் அவர் முறையாக சொல்லி கொடுக்கணும் பொறுமையாக சொல்லிக் கொடுக்கணும் முரண்படாமல் சொல்லி கொடுக்கணும் ஆஹ லிவ்விங் குரு அவர் வந்து சொல்லிக் கொடுக்குறதுல அவர் உறுதியாக இருக்கணும் எந்த கருத்தை அவர் சொல்கிறாரோ அந்த கத் கருத்தில் அவர் உறுதியானவராக இருக்கணும் அப்படிப்பட்டவர் சொல்லிக் கொடுத்தாதான் நமக்கு வரும் நமக்கு வந்து நான் வந்து ஃபோட்டோவே பார்த்துக்கிட்டு இருந்தேன் சுவாமி அந்த ஃபோட்டோவிலேருந்து அவர் வந்து இப்படின்னார் திடீர்னு இப்படி சொன்னார் இப்படி பண்ணார் அப்புறம் அப்படி நான் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் எங்கே இருந்தேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க அது அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அதுக்கப்புறம் நான் நார்மலாக தான் இருக்கேன் ஆனால் அந்த நிலை கிடைக்கணும் திரும்ப திரும்ப முயற்சி பண்ணுறேன் சரியாக வரமாட்டேங்குது வேறு என்னமோ புது புதுசாக வருது ஆனால் அது மாதிரி வரமாட்டேங்குது என்ன பண்ணுறது இந்த மாய மாய வந்து இந்த ஆன்மீகத்துக்குள்ளே அதுவும் இந்த இடத்துக்குள்ளே போகிற தான் ரொம்ப பவர்ஃபுல்லாக வேலை பண்ணும் வைராக்கியம் இருக்கும் எல்லாம் இருக்கும் ஆனால் பாதை தெரியாது குரூப் டிஸ்கஷனில் ஞானம் வராது ஃபோட்டோ குரு ஒர்க் பண்ண முடியாது நான் இந்த சுவாமிஜி கிளாஸ்க்கு போக மாட்டேன் தட்சிணாமூர்த்தி சன்னியில் உட்காந்து அவரையே பார்த்துட்டே இருப்பேன் அவரே சொல்லி கொடுக்குறாரா பார்க்கலான்னு அங்கே ஏதோ ஒரு பூ விழும் விழுந்தோடனே ஞானம் கிடச்சு கிடச்சு எனக்கெல்லாம் இந்த மாதிரி உப்பநிஷத்து மந்திரத்தே இப்படி பரவாயில் அரு அருன்னு அறுக்கிறார் இந்த சுவாமி இழுன்னு இழுக்கிறார் ஒரு பதத்தை வச்சுக்கிட்டு விட மாட்டேங்கிறார் ஆகையினால் போய் இதெல்லாம் நம்மளால் பொறுமையாக கேட்க முடியாது அவர் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பேன் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பேன் அவர் என்ன பார்க்குறார் நான் அவர் பார்க்குறேன் திடீர்னு அப்படியே எந்திரிக்கிறார் எந்திரிச்சு இப்படிங்கிறார் யாருக்கும் கிடைக்கலை அதனால் பக்கத்தில் இருக்கிறவன்ட்ட சொல்ல வேண்டியது சொல்லணும் அவனுக்கு இவன் பேர் பொறாமல் வந்துடும் இவனுக்கு மாத்திரை இவன் என்ன அப்படி ஒன்றும் நல்லவன் இவனுக்கு எப்படி இதெல்லாம் கிடைச்சிது இப்போ உண்மையாக பொய்யா சொல்கிறான் ஆனால் பார்த்த ஒரு மாதிரி இருக்கான் இப்படியே கற்பனையில் முதக்க வேண்டியதான் அவன் ஒரு கற்பனை இவன் ஒரு கற்பனை இது குருடும் குருடும் குருட்டாட்ட மாடி குழியில் விழுமாறேதான் இதெல்லாம் கிடையாது வேதாந்த வந்து எளிமையாக சொல்லிக் கொடுக்குறது கஷ்டமே கிடையாது ஆ ஃபோட்டோலேருந்து வராது கனவுல வந்தால் என்ன பண்ணுறது சுவாமிஜி கனவுல வந்து பகவான் வந்து ஞானத்தை கொடுத்தார் அப்படின்னு சொன்னால் இருந்துட்டு போங்க நல்லது மோட்சம் கிடைச்சாச்சுன்னா இல்லை எனக்கு சில சந்தேகங்கள்லாம் இருக்கு அந்த கனவு சொன்னதில் அது உங்கள்கிட்ட கேட்கணும் அது கனவுலேயே கேட கனவு கேட என்னத்துக்கு என்னோட தொண்டை தண்ணி வத்தணும் நீ கனவுலே கேழ்பா அப்படின்னு தயான் சுவாமிஜி ஒருத்தர் கேட்டார் சுவாமிஜி நவ் கேசட் அவைலபிள் டிவி அவைலபிள் இதுல இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன் சமஸ்கிருதாலும் கைவல்ல நோக்கியதும் படிக்கிறது குரு வேணும் எந்த புஸ்தகமாக இருந்தாலும் சரி ஆக தம் சம்ஸ்கிருதத்தினால்தான் நான் ஞானம் வரும்னு அர்த்தம் இல்லை தமிழ் நூல்களை படிச்சும் நமக்கு ஞானம் வரும் குருவானவர் முறையாக சொல்லிக் கொடுக்கக்கூடிய சக்தி படைத்தவராக இருக்கிறார் அல்ல சுகமாக எளிமையாக அனாயாசமாக சொல்லிக் கொடுப்பார் அப்படி சொல்லி கொடுத்தா அர்ஜுன மாதிரி நம்மளும் சொல்லுவோம் நஷ்டோ மோகா ஸ்மிருதிர் லப்தா சரியான ஆசிரியர் முறைப்படி சொல்லி கொடுத்தா நமக்கு குழப்பங்களெல்லாம் தீரும் ஆஹ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் குரும் அபிகச்சேத் சகாயேவ அபிகச்சேத் அது கச்சேதில்லை அபிகச்சேத் இந்த விவேக் இது கிடைச்சாச்சுன்னு சொன்னால் இந்த சாதன சதுஷ்டைய சம்பத்தி கிடைச்சாச்சுன்னு சொன்னால் இந்த ஆத்ம சுகத்தை தெரிந்து கொள்வதற்கு உடனே செல்ல வேண்டும் பூர்ணமாக எல்லாவற்றையும் விட்டுவிட்டு செல்ல வேண்டும் அபிகச்சேத் இன்னும் நிறைய சொல்லலான் தான் தோன்றுறது இருந்தாலும் நான் போறேன்னு வச்சுக்கிறேன் ஆஹா குரும் அபிகச்சே அபிக்சே தேவ சா அந்த சாதன சதுஷ்டய சம்பத்தி உள்ளவன்தான் போகணும் இல்லாதவன் போனால் என்ன ஆகும்னா அது அடுத்ததில் கொஞ்சம் சொல்கிறேன் இல்லாதவன் தகுதி இல்லாதவன் போனால் அவருக்கு கஷ்டம் அதில் தகுதியை காட்டணும் குருக்கிட்ட போய் தகுதியை காட்டணும் தகுதி உள்ளவன் தான் செல்ல வேண்டும் அவன் அவன் சென்றே ஆக வேண்டும் நேற்றுக்கே சொல்லிவிட்டேன் ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் குரும் அபிகச்சே அது போகிற போது சமிப்பாணி அப்படின்னு ஒரு இது சொல்லணும் குருக்கிட்ட போகணும்னா குரு வந்து குருக்கு நம்முடைய தகுதியை வெளிப்படுத்தணும் நம்முடைய பணிவு அடக்கம் ஸ்ரத்தையை பிரகடனம் பண்ணணும் வெளிப்படுத்தணும் நமக்கு நம்பிக்கை பணிவெல்லாம் உள்ளுக்குள்ளே இருந்தால் போகாது அந்த ஹயத்தில் இருக்கிறது அப்புறம் இன்னொருத்தருக்கு எப்படி தெரியும் உங்கள் மனசில் என்ன குணம் இருக்குதுன்னு எனக்கு எப்படி தெரியும் உங்கள் மனசில் இருக்கிற குணம் உங்கள் செயலில் வந்தாதான் அது வந்து எனக்கு செயலில் வரணும் இல்லாட்டி வாக்கில் வரணும் அந்த ஸ்தூலமாக வாக்கினாலேயோ காயத்தினாலேயோ அது வெளிப்படுத்தப்பட்டால்தான் ஒருவருடைய உள்ளம் என்ன என்பதை ஓரளவு நாம் புரிந்து கொள்ள முடியும் ஆகவே தன்னுடைய பக்குவத்தை பணிவை உள்ளத்தில் இருக்கின்ற பக்குவத்தை பணிவை வெளிப்படுத்துவதற்கு சாஸ்திரம் ஒரு உபாயத்தை சொல்றது நீ என்ன பண்ணணும் ஒரு சமித்து குச்சி எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்கிறது வெறுங்கையோட போகக்கூடாது போனவன் வெறுங்கையோடே போகாத வண்ணம் ஞான சர்க்குருவை கண்டு நன்றாக வணங்கினானே அன்னைக்கே விதிவது பசன்னஹா அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் பார்த்தோம் இந்த நாலாவது மந்திரம் மூணாவது நாலாவது மந்திரம்னு நினைக்கிறேன் மூணாவது மந்திரமா शवनकोह महाशाल अंग विधिव्रच मुड़ अणुनार शास्त्र अग्निहोत्रम गृहक्षेत्र गर्भिणी वृद्ध बाल कौ रिक्त पाणी नोपेया राजान दाईव गुर वो यार पाक कूड़ा मनुस्म அக்னிஹோத்ரத்தை பார்க்க அக்னிஹோத்திரிகளை பார்க்க போகும்போது அங்கே அக்னிஹோத்திரத்துக்கு எதாவது திரவியம் கொண்டு போவோம் அக்னிஹோத்திரி பண்ணின்னு இருக்கார் அவர் வந்து சம்பாதிக்கிற வேலையெல்லாம் பண்ணலை நம்ம தான் அங்கே போகிற போது அவருக்கு அக்ஷதை அதில் அந்த அந்த ஹோமத்துக்கு என்ன திரவியம் வேணுமோ அதை எடுத்துகிட்டு போகணும் அப்புறம் கிருக்சேத்திரம் கிரகக்ஷேத்திரம்னால் என்ன அர்த்தம் வீ ஒருத்தர் வீட்டுக்கு போனால் ஏதாவது கொண்டு போவோம் ஒருத்தர் யாரையாவது வீட்டுக்கு பார்க்க போகிறோம் நம்ம சொந்தக்காரங்களை பார்க்க போகிறோம்னா சும்மா போகக்கூடாது வெறுங்கையோட போகக்கூடாது இன்னைக்கு அந்த கல்ச்சர் நம்மள்கிட்ட இருக்குது வேறு இப்போ சாமியோட பார்க்க எல்லாம் பழமாக எடுத்துன்னு வரோம் என்னத்தையா கொண்டு வந்து கொடுக்குறோம் இல்லையா தினம் கொடுக்க முதல் நாள் கொடுத்தா போ அப்போ எதாவது கொண்டு போய் கொடுக்குறோம் நம்ம அது கிரகக்ஷேத்திரம் அப்புறம் கர்ப்பிணி ப்ரெக்னண்டாக இருக்கிற அந்த குழந்தையை சுமந்து கொண்டு தாய்க்கு சும்மா அவளை பார்க்கக்கூடாது எதா அவளுக்கு கொடுக்கணும் நம்முடைய அன்பை வெளிப்படுத்த வேண்டும் அப்புறம் விருத்த பால கவு வயசானவங்களை பார்க்குற போதும் கொண்டு போனோம் குழந்தைகளை பார்க்குற போது பாடசாலை குழந்தைகள்லாம் இருக்குது அந்த குழந்தைகளுக்கு ஏதாவது கொண்டு வர்றது காஞ்சி சங்கராச்சாரியம் சொல்லிக்கிட்டே இருப்பார் யாரும் பார்த்தா குழந்தைகளுக்கெல்லாம் பக்ஷணம் கொண்டாங்க சொல்லிக்கிட்டே இருப்பார் அது குழந்தைகள்லாம் சாப்பிடுறது சந்தோஷப்படும் முந்திரி பருப்பு கூட நானே அங்கேருந்து கொண்டு வருவேன் தேரில் இப்போ புதுக்கோட்டையிலிருந்து வந்தோடனே முதல்ல இறங்கினவுடனே குழந்தைகளுக்கு முந்திரி தான் வருது ஒரே சந்தோஷம் அதுக்கு குழந்தைகளை பார்க்குற போது அது பண்ணணும் விருத்த பாலக்கௌ அப்புறம் என்னென்னா ராஜானம் தெய்வ அரசனை பார்க்க போகிறபோது பொன்னாடை மாலை ஏலக்காய் மாலை எல்லாம் எடுத்துகிட்டு போய் அவருக்கு போடணும் அரசனை பார்க்குற போது தெய்வத்தம் கோயிலுக்கு போகிறபோது கடைசியில் குரு குருவை பார்க்க போகிற கொண்டு போகணும் ஆகவே இந்த சமித் அர்த்தம் என்னென்னா அதுக்கு நிறைய அர்த்தம் இருக்குது சமித் பாணிகி வெறும் சமித் பாணிகி இல்லை அது இன்னொரு அர்த்தம் சொல்கிறேன் அப்புறம் தன்னுடைய அந்த தன்னுடைய பக்குவத்தை காட்டுறது ஒரு குச்சி காமிச்சா சமித்துங்கிறது மரத்துலேருந்து தானாக விழுந்த குச்சி நம்ம போய் வெட்டி எடுக்கிறது இல்லை இப்பெல்லாம் அப்படி தான் ஓமன் எடுக்கிறது சமித்துன்னு இந்த மரத்தில் காஞ்சி போய் கீழே விழுந்தது அதனால்தான் பிரம்மச்சாரி தர்மங்களில் ஒன்று சமித்து புறக்கிறது சமைத்து வெட்டுறது இல்லை பிரம்மச்சாரிக்கு தர்மங்கள் தர்பயை அறுத்து கொண்டு வருவது சமீத்து புறக்கிறது இதெல்லாம் பிரம்மச்சரிய ஆசிரமத்தினுடைய கடமைகள் குருவுக்கு சமீத்தெல்லாம் பிறக்கின்னு வரணும் அது சமீத்து எப்படி கீழே விழுந்திருக்கோ அது அப்படி அந்த காமிச்சா அந்த சமீத்து விழுந்திருக்கும் அது அக்னியில் போட்டால் உடனே இருந்துடும் அதே மாதிரி நான் நல்லா பக்குவப்பட்டிருக்கேன் நல்லா அடி வாங்கியிருக்கேன் சொர்க்கலோகம் வரைக்கும் போய் பார்த்தேன் எங்கேயுமே அத்ரு எங்கே போனாலும் துக்க மிஸ் சுகம் அதிருப்திக்கர சுகம் பந்தக சுகம் நான் வந்து துக்க ரஹித்த என்ன பூர்ண திருப்திக்கர ஆத்தியந்திக்க நிரதிசய சுதந்திர சுகத்தை தெரிஞ்சுக்கணுங்கிற பக்குவத்தோடு வந்திருக்கேன் அப்படின்னு அதை காட்டணும் நீங்கள் உபதேசம் பண்ணினா எனக்கு உடனே புரியும் எனக்கு புரிஞ்சிக்கிற சக்தி இருக்குங்கிறத காட்டுறதுக்காக கொண்டு வரான் இதை கா சரியாக இல்லைன்னு சில சமயம் வந்து இவனுக்கு உபதேசம் பண்ணி குருக்கிட்ட இருக்கிற நெருப்பெல்லாம் வெளியில் போய்டும் அது சொன்னோடனே பற்றினு விட்டால் பரவாயில்லை இவருக்கு வந்து நான் சில சமயம் சில சிஷியனை பார்த்தா படித்த வேதாந்தமே மறந்து போயிடுங்கிறாங்க சும்மா ஜோக்காசு இவர் பார்த்தா சொல்லி கொடுக்கணுங்கிற இல்லை படித்த வேதாந்தம் மறந்தே போயிடும் ஒன்று கூட புரியலைன்னா என்ன பண்ணுறது இது ஒரு அடையாளம் இந்த சமித் பாணிகின்னு சொன்னால் இந்த புஸ்தத்தில் படம் போட்டிருக்கோம் பாருங்கள் சமித்து குச்சியை எடுத்துகிட்டு போகிறேன் அது கட்டாக போட்டிருக்கு நான் ஒன்று தான் போட்டேன் அவர் கட்டாக போட்டேன் பரவாயில்ல இப்படியோ புரிஞ்சா சரி கிரகஸ்தனுக்கு தான் ஹோமமலாக இருக்குது சன்னியாசியை பார்க்க போகிறபோது என்னென்ன அடையாளம்னா இது பாருங்க ஐ ஆம் ரெடி நீங்கள் சொன்னீங்க உடனே பற்றிப்பேன் அப்படின்னு அர்த்தம் அது இன்னொன்று சமித் பாணிகிங்களுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது இது வந்து காஞ்சி சங்கராச்சாரியர் பரமாச்சாரியர் புஸ்தகத்தில் படித்தேன் சமித்துங்கிறதுக்கு கூடிய குவிந்த அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு சாரதா சமித்தி சேவா சமிதி சமித்தின்னா என்ன அர்த்தம் குழுன்னு அர்த்தம் குழு கூட்டம் அப்படின்னு அர்த்தம் அமைப்பு ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி சேவா சமித்தி அப்படின்னா அமைப்பு இங்கே சமித்தின்னா கூப்பிய கைன்னு அர்த்தம் குவிந்த கைகளுடன் சென்றான் அது ஒரு மீனி இது வந்து சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சங்கராச்சாரிய சுவாமிகள் அவருடைய விளக்கம் சம்இ பாணிகிறார் சம்இ பாணிகினான் அர்த்தம் நன்றாக தன்னுடைய பணிவை வெளிப்படுத்தும் வண்ணம் கூப்பிய கைகளோடு போகிறான் குரு கிட்ட சமித் பாணிகினா கூப்பிய கைகள் சமித் பாணிகின்னா சமித்தோடு இருக்கிற தண்டபாணி கோதண்ட பாணி மாதிரி தான் தண்ட பாணி கோதண்ட பாணி இல்லையா அது மாதிரி சமித் அதோட போ அது என்ன அர்த்தம் தன்னுடைய உள்ளத்தில் இருக்கிற அந்த ஹியூமிலிட்டி அந்த பணிவு அந்த பண்பை வெளிப்படுத்துகிறான் குருவுக்கு அப்போ தெரியும் எதுக்காக வந்திருக்கான்னு நேற்றுக்கே சொன்னேன் இல்லையா எதுக்காக வந்திருக்கேன் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டால் இந்த டாக்டர்கிட்ட புன கதை தான் டாக்டர் நீங்களே கண்டுபிடிக்கீங்க என்ன என்ன நோயின்னா அவர் ஒரு சீட் எழுதி கொடுத்து அந்த டாக்டரை போய் பாருனார் ஒரு வெட்டினரி டாக்டர் அதுதான் தட்டி கிட்டி பார்ப்பார் என்னவா இருக்குது இங்கே தட்டி அங்கே தட்டி எல்லாம் பார்ப்பார் இவன் போய் என்ன என்ன தெரியும் பாருங்க இப்போ குருக்கிட்ட போனால் நம்ம மனசில் இருக்கிறதே சொல்லணும் இவன் கர்மத்தை கர்மகாண்டத்துக்காக வந்திருக்கானா ஞானகாண்டத்துக்கு வந்திருக்கானா யாருக்கு தெரியும் அதை வெளிப்படுத்தணும் அப்படிப்பட்ட சிஷ்யனுக்கு அவர் உபதேசம் பண்ணுவார் இந்த மந்திரம் எவ்வளோ அழகாக டெவலப் ஆயிருக்கும் பாருங்கள் ஓ விவேக்கியானவன் வினை வினை பயன்களை நன்கு ஆராய்ச்சி பண்ணி பார்த்து அவைகளில் உள்ள குற்றங்களை உணர்ந்து அவைகளில் பற்றற்றவனாய் பற்றற்றவன் ஆகா பற்றற்றவனாக ஆவான் அவன் ஒரு உண்மையை உணர்ந்திருக்கிறான் செயலால் முழுமையான இன்பத்தை பெற முடியாது அறிவால்தான் பெற முடியும் என்பதை உணர்ந்து அந்த அறி மெய்யறிவை நன்கு பெறுவதற்காக தகுதியுள்ள நன்கு சாஸ்திரமறிந்த அந்த சாஸ்திர கருத்துக்களிலே நன்கு நிலை பெற்றுள்ள ஆசிரியரை முறைப்படி அணுகுகிறான் சமிப்பாணியுடன் தன்னுடைய பக்குவத்தை வெளிப்படுத்துகின்ற அடையாள சின்னத்துடன் பணிவுடன் அணுகுகிறான் என்பது இந்த மந்திரத்தின் பொருள் என்று சொல்லி வகுப்பை நிறைவு செய்கிறேன் அடுத்த வகுப்பில் மீண்டும் பார்க்கலாம் அடுத்த வகுப்பு எப்ப சொல்றேன் ஓம் பதிரங்குணுமேவா பசேமாஜா ஸிரைரங்கை சுஷ்டு வாசி வசேமேவி தஞ்சாயுந்திரோ விர்தவாதி நூஷா விஷவே நத்தர் அரிஷ்டேமி நோகஸ்பதிர் भेद ம்ாரோராத்மே மூதவி வோமவாப்யிணா மூர்த்த மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோனகுருவாழி அருள் வா்த்தையன்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் ஷாதி ஹரி ஓம் ஆதிநாஸ்வீக்கி ஜகன்மாத்தீவி கீ சத் குருநாஸ்வமா கீ காரி மாதா கீ சுவரி சரஸ்வதி மாதா கீ சனா கீ